அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலேந்தேசிய மாணவியல் இதனால் சிந்தனையின் தலைப்பு ஒவ்வொரு நாளும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இரண்டு வகையான பொருளாதார தோல்விகளில் முதல் வகை இல்லாமை அல்லது பற்றாக்குறை எனப்படும் கூடுதல் உழைப்பின் மூலமும் தேவைகளை சரியாக புரிந்து கொண்டு நிறைவேற்றிக் கொள்வதன் மூலமும் இந்த தோல்வியை ஓரளவுக்கு மாற்றி அமைக்க முடியும் உழைப்பதற்கு சோம்பல் பட்டாலும் கவனித்து செலவு செய்ய தவறினாலும் தோல்வியையும் சோகத்தையும் நாம் சந்திக்க வேண்டியது இன்றைக்கு போதுமானது இருக்கிறது நாளைக்கு பார்த்து என்று உழைக்காமல் சோம்பலாக இருப்பவர்களும் தோல்வியால் சிரமப்பட வேண்டியது எனவே கடமை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இல்லாமை மற்றும் பற்றாக்குறை இரண்டையும் போக்க சோம்பல் இல்லாமல் உழைக்க பழகுவோம் செயல்படுவோம் நன்றி